नमो वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமே சகசிரே சகசிரியை ஜீவோ வினயா முக்கோமி அம்போன மகோதிரிஷ ஜீவா வினய்த சாட்சி முக்குந்த அமிதவிக்கிரம இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம் அம்போனி இதுக்கு அர்த்தம் பார்க்குறோம் அம்பாம்சி தேவா அதீயன் அம்போனிதி तानि तानी। तानि तानी।। चत्वार चत्वार देवा तीता चुरी अंभासी दवामनुष्यासुरा शुते सागरो वा सरसास्मी सागर भगवदचना अंभांसी अंभांसी के देवादय ஒரு அர்த்தம் தேவாதயா தேவர்கள் முதலானவர்கள் அஸ்மின்னு நிதியந்தே இவரிடத்தில் தேவர்களெல்லாம் இவரிடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் இவரை சார்ந்து இருக்கிறார்கள் அதனால் அம்போ நிதிஹி அம்பகாங்கிற சப்தத்துக்கு தேவர்கள்னு அர்த்தம் சொல்கிறார் நிதிஹின்னு சொன்னால் சார்ந்திருக்கிறார்கள்னு அர்த்தம் எல்லாம் பகவானை டிப்பெண்ட் பண்ணி தான் எல்லாரும் காரியம் பண்ணுகிறார்கள் பீஷாஸ்மாத் வாத்பவதே சு பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் நீயத்திக்கு கட்டுப்பட்டு தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் காற்று வீசுகிறது சூரியன் உதிக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டுறார் ஆச்சாரியர் இது ஸ்ருதேக அது வந்து தைத்திரிய சம்ஹிதையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தைத்திரிய பிராமணம் ரெண்டு மூணு எட்டு தானிவா ஏதானி சுவாரி அம்பாம் சி தேவா மனுஷியா பிதரோசுரா தேவாக மனுஷியாக இவர்கள் நாலு பேரும் அம்பாம் சின்னு வேதத்தில் இருக்குது கோட் பண்ணுறார் அதனால் அம்பா அம்பாரணமாக அம்பகான்னு சொன்னால் சமுத்திரம்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல புது அர்த்தம் சொல்கிறார் அம்பாம்சிங்கிறதுக்கு பிரமாணத்தை காமிச்சு தேவர்கள் மனுஷர்கள் பித்ருக்கள் அசுரர்கள் இவர்களெல்லாம் அம்பாம்சின்னு வேதத்தில் மந்திரங்கள் மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு மந்திரத்தை கோட் பண்ணி அதை சொல்கிறார் இல்லாட்டி சாகரோ வாங்குற சாகரஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் கடல் அதுக்கு பிரமாணம் என்ன அது சாகரஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சரசா மஸ்மி சாகரஹா அந்த வாட்டர் நீர்நிலைகள் போன் தமிழில் நீர்நிலைகளுள் நான் கடலாக இருக்கிறேன் வாட்டர் சோர்ஸ் இருக்கே அதில் நான் வந்து சமுத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் விபூதியாக சொல்லியிருக்கார் சாகரத்தை தியானம் பண்ணுங்கோ பகவானுடைய விபூதியாக நினச்சி கடலை தியானம் பண்ணால் அதுக்கு ஒரு அதிருஷ்டபலன் இருக்குது அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு தேவர்கள் மனுஷியர்கள் பித்ருக்கள் அசுரர்கள் இவர்களெல்லாம் அம்பாம்சின்னு சொல்லியிருக்கு இவர்களெல்லாம் யாரை சார்ந்திருக்கிறார்கள் தேவர்கள் மனுஷியர்கள் பித்திருக்கள் அசுரர்கள் எல்லாம் பகவானை சார்ந்திருந்து தான் அந்த சைத்தன்யத்தை சார்ந்திருந்து தான் ஈஸ்வரனை சார்ந்திருந்து தான் எல்லாம் இது பண்ணுகிறார்கள் அஸ்மின் நிதி எந்த அவருக்குள்ளே இருந் இருக்கிறார்கள் நிதின்னு சாதாரணமாக சொன்னால் அம்போ நிதிஹின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற செல்வங்கள் நிதி அப்படின்னா என்ன ஜம்ஸ் இருக்குது பவழம் இருக்குது முத்து இருக்குது மணி இருக்குது ஆக என்ன ரத்னாகரகான்னு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி அது மாதிரி சமுத்திரத்துக்குள்ளே எத்தனையோ நிதி இருக்குது அதனால் அந்த அர்த்தத்தை சொல்கிறார் அப்புறம் அடுத்தது தேசத்த காலத்த வஸ்துத அபரிச்சின்னத்வாத் அனந்தாத்மா அனந்தாத்மாவுக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஆஹா அம்போ நிதிக்கு அர்த்தம் முடிஞ்சு போச்சு அனந்தாத்மாவுக்கு அர்த்தம் அம்போ நிதிக்கு ரெண்டு அர்த்தம் நான் ஒரு புது அர்த்தம் மனசில் தோணுனதை சொன்னேன் அம்பாம்சிங்கிறதுக்கு வேதத்துலேருந்து பிரமாணத்தை காமிச்சு தேவர்கள் மனுஷியர்கள் இவர்களெல்லாம் இவருக்குள் இருக்கிறார்கள் இவரை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சாகரம் பகவானுடைய விபூதியாக நினைக்கணும்னு இன்னொரு அர்த்தம் என்னென்னா அம்போ நிதிஹின்னு சொன்னால் அது எனக்கு மனசில் தோணினதே சொன்னேன் சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற நிதி செல்வம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே வந்து அனந்த ஆத்மாவுக்கு என்ன அர்த்தம் அந்த ஆத்மான்னு சொன்னால் ஆத்மாவுக்கு லட்சணம் என்னென்னா வியாபகம்னு அர்த்தம் பொதுவாக இப்போ இந்த டேபிளுக்கு ஆத்மா எதுன்னா மரம் உட்டு அது மாதிரி எல்லாத்துக்கும் அன அந்த ஆத்மானா ந பிரித்து பிரித்து இருக்கிறது இது என்னதுன்னா அந்தம் இல்லை ந அந்த ஆத்மா அனந்த ஆத்மா அனந்தாத்மானால் என்ன அர்த்தம்னா தேசத்த காலத்த வஸ்துத அபரிச்சின்னத்துவார் அதாவது சைத்தன்யத்தை பகவானை ஒரு குறிப்பிட்ட இடத்துலனு வரையறுக்க முடியாது லிமிட் பண்ண முடியாது அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில்னு வரையறுக்க முடியாது அப்புறம் ஒரு பொருள்னு வர வரையறுக்க முடியாது இப்போ ஒரு எந்த பொருளை எடுத்துட்டாலும் சரி அந்த பொருள் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது இது குறிப்பிட்ட டயத்தில் உற்பத்தி ஆகியிருக்கு கொஞ்சம் நாள் கழித்து ரிப்பேர் ஆனால் போனாலும் போயிடும் ஆக காலத்தக அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்து உடம்பே எடுத்துக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்டுருக்கு அது மாத்திரம் இல்லை இது கம்ப்யூட்டர் உடம்பு உடம்பு கம்ப்யூட்டர் இல்லை இல்லை ஆக வஸ்து தக பரீட்சம் டைம் வைஸ் லிமிட்டட் ஸ்பேஸ் வைஸ் லிமிடெட் என்டிடி வைஸ் எல்லா வகையிலையும் அது லிமிட்டட் ஆனா இதில் வியாபிச்சிருக்கிற ஸ்பேஸுக்கே லிமிட்டேஷன் கிடையாது ஸ்பேஸை லிமிட் பண்ண முடியுமா ஆனால் ஸ்பேஸுக்கும் ஆதாரம் எதுன்னா சைத்தன்யம் ஆகவே பகவான் ஆக பகவான் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதவர் அப்படிங்கிறதுனால அனந்தாத்மா அதாவது வியாபகத்து நித்தியாத்து சர்வாத்மக்ச்ச்ச அப்படிங்கிறார் வியாபகத்து நித்தியாத் சர்வாத்மகாச்ச மூணு சொல்கிறார் தேசத்த காலத்த வஸ்துன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி இங்கே என்ன சொல்கிற அதுக்கு சொல்கிற தேசத்தங்கிறது வியாபகத்து தேசத்த அபரிட்சி தேசத்த பரிச்சி நபதி நித்தியாத் வியாபக தேசபரிச்சேதோ நாஸ்தி நித்தியத்வாத் கால பரிட்சயதோ நாஸ்தி சர்வாத்மகத்வாத் வஸ்து பரீட்சேதோ நாஸ்தி புரியுறது இல்லையா ஆக எங்கேயும் வியாபிச்சிருக்கிறதுனால இடத்தால் அவர் வரையறுக்கப்படாதவர் எப்பொழுதும் இருக்கிறதுனால காலத்தால் வரையறுக்கப்படாதவர் எல்லா பொருளுமாக இருக்கிறதுனால அவர் பொருள்களால் வரையறுக்கப்படாதவர் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசம் ஆஹ அனந்தாத்மா அஹ அனந்தமாக இருக்கிற சைத்தன்யம்னு அர்த்தம் வரையறையற்ற உணர்வு இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாத தூய உணர்வு அப்படின்னு அர்த்தம் அனந்தாத்மனே நம அடுத்தது மகோததிஷய அம்போனிதி அனந்தாத்மா மகோததிஷய சம்ஹத்திய சர்வூத்தான ஏகாணவம் ஜகத் கிருத்வா அதிஷேத்தே மகோததிம் இ மகோததிஹி மகோததிஷய அதாவது இப்போ பூமியை நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த பூமியில் கடல் அங்கங்க இருக்குது நடுவில் நடுவில் பூகோளம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பூகோளத்தில் அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்குது ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் இருக்குது மிடில் நிறைய இருக்குது எல்லாம் அங்கங்கே மேப்பை பார்த்தா தெரியுது மற்ற இடமெல்லாம் ஜலமாக இருக்குது இந்த ஜலமெல்லாம் ஒன்றா சேர்ந்து விடுறதாம் பூமியை மூடி முழுக்க ஜலமாகவே இருக்குது இந்த பூமியே நம்ம மேப்பில் பார்த்தா அங்கங்கே பூமி இருக்குது நடுப்பு நடுப்பு அங்கங்கே கடல் இருக்குது ஆகையினால இவர் என்ன சொல்கிறார் சர்வபூத்தானி ஏகார்ணவம் கிருத்வா சர்வபூத்தானி ஜகத்து ஏக்க அர்ணவம் கிருத்வா எல்லா கடலையும் ஒரே கடலாக்கி இது ரெட் சி இது சைனா சி அந்த சி அட்லாண்டிக் ஓஷன் இந்த ஓஷன் அந்த ஓஷன் ஒன்று ஒன்று பேர் வச்சு வச்சுருக்கோமே அந்த பேரெல்லாம் வந்து சப்தத்வீப்பாக என்னெல்லாமோ சொல்லின்ருக்கு ஆக அத்தனை ஜலத்தை ஒன்றாக்கி விட்றார் ஆக சர்வபூத்தானி ஏக்கார்ணவம் கிருத்வா ஒரே கடலாக்கி சம்ருத்திய சர்வபூதானி எல்லாரையும் அழிச்சுட்டு எல்லாம் அழிஞ்சு போச்சு பூமியே ஜலத்துக்குள்ளே முங்கி போயிடுது கொஞ்சம் நினச்சிதுன்னா போகிறோம் பத்தடி ஒசந்தால் போ மெட்ராஸ் இருக்காது சென்னை இருக்காது மும்பையும் இருக்காது அங்கங்கே கடலெல்லாம் வந்து நினச்சதுன்னா போகிறோம் நம்ம சாஸ்திரத்தில் அடிக்கடி கடல் தான் வரும் தண்ணி தான் வரும்னு சொல்லியிருக்கு ஏன்னா பூமியெல்லாம் தண்ணியில் ஒடுங்கி தண்ணீர் வந்து நெருப்பில் இதாகி அப்புறம் வந்து வத்தி போய் அதுக்கப்புறம் அது காற்றா போய் அப்புறம் வந்து ஆகாஷம் இப்படி போய்டும் நம்ம மென்டலாக அதை தியானம் பண்ணுறோம் பஞ்சபூதம் தானே ஆக இது எல்லாத்தையும் இந்த ஜகத்து ஏ காரணவம் கிருத்வா எல்லா மரம் செடி கொடி எல்லாம் சமஸ்தம் உள்ளே போய் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமி அதில் படுத்துக்கிறாங்க இந்த ஜலத்தில் படுத்துண்டு அந்த சமுத்திரத்தில் படுத்துக்கிறானோ அதிசேத்தே உததி அப்படின்னு சொன்னால் சமுத்திரம் மகாவுதின்னா முழுக்க சமுத்திரம் ஷயஹான்னா படுத்துக்கிறது மகாவுததி ஷயா பகவான் என்ன பண்ணுறார் சம்ஹார காலத்தில் எல்லாத்தையும் ஒன்னாக்கி அதில் படுத்துட்டுருக்காரான் அதை வர்ணனை பண்ணுற ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் விவருத்திக்காரர் பாரத வச்சன்கிறார் சம்பக்ஷர்வூதானி கிருத்வா செய்காணவம் ஜகத் பாலஸ்வபிதி எஸ் செய்கா தஸ்மை மாயாத்மனே நமர் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்லோகம் பகவான் என்ன பண்ணுறனா சர்வபூத்தானி சம்பக்ஷிய எல்லா சரீரத்தையும் நன்றாக சாப்பிட்டு விட்டு ஜகத்துச்ச ஏகார்ணவம் கிருத்துவா இந்த பூமியை ஒரே கடலாக மாக்கி கடல் மயம் ஜலமயமாக ஆக்கி ஆக்கி அதில் சின்ன பையனாக இருந்துட்டு இந்த ஆலையில இருக்கேன் கரார விந்தேன பதார வினிவேஷயம் வட்ட பத்திர புட்டேஷயனம் பாலம் முக்குந்தம் மனசாஸ்மராமி அதனால் பாலா ஸ்வபிதி भगवान வந்து எப்படின்னா எச் ஏகா யா ஏகா பாலா ஸ்வபிதி எல்லாம் முடிச்சு விட்டு கடைசியில் யார் ஒருத்தர் இருக்கார்னா பூர்ணமே அவசிஷது அதனால் அவர் வந்து ஸ்வபிதி தஸ்மை மாயாத்மனே நம அந்த மாயஸ்வரூபமாக இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம் தஸ்மீ மாயாத்மே நமான் பாரதவச்சனம் அப்படின்னு கோட் பண்ணுறது அஹ மகோதிஷய அப்புறம் அடுத்தது என்னது அந்த அந்த கர்த்தி பூத்தன்தோ इति இச்சி முழீ நூலி அகாதேஷ எல்லாம் கிராமர் பாயிண்ட் தத் கரோதி ததாச்சேன கணசூத்திரம் இது நிச்சி நூலி அகாதேஷ அந்த கக்காரம் வந்துருக்கு அந்த க அப்படின் இருக்கு இல்லையா அந்த அந்த ககாங்கிறதுக்கு அவர் கிராமர் பாயிண்ட்டை காட்டுறார் அந்த சிம்பிளாக நான் சொல்லுறேன் உங்களுக்கு அந்தம் கரோத்தி இது அந்தகா எல்லாத்துக்கும் எண்டு கொண்டு வரார் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேண்டாமா தான் முடிவுன்னு கேட்குறாள் இல்லையா எல்லோரும் எல்லாத்துக்கும் ஒரு எங்கள் துக்கத்துக்கு என்றைக்கு சுவாமியும் முடிவு வரும்னு இது வந்துருக்கு வந்துட்டுருக்கு ஒன்றும் நீ முடிவு பண்ணிடணும் இல்லை முடிவு வந்துடும் நீயே முடிவு பண்ணிவிடும் என்னன்னா துக்கத்துக்கு நாம் துக்கத்தை நான் மதிக்கப் போகிறதில்லன்னா நீ துக்கத்துக்கே அந்தகனாயிடுறேன் இதெல்லாம் நம்ம அர்த்தம் இங்கே பாஷ்யத்தில் சொல்லியிருக்கேன் நம்ம எப்படின்னா அந்த அந்தம் கரோத்தி அந்தகஹா அந்தகஹாங்கிறது யமதர்மராஜாவுக்கு பேர் அவர் எல்லாத்துக்கும் இந்த சரீரத்துக்கு முடிவை கொண்டு வரார் பிரம்மதேவர் இந்த சரீரத்தை உண்டு பண்ணுறார் யம தர்மராஜா சரீரத்தை எடுத்துன்னு போகிறார் அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை அப்படின்னு பாடுறோம் இல்லையா கடைசியில் மரணம் வர்றபோது அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை இப்படி பாட்டுருக்கேன் அருமறை பரவிய சரவண பவகுஹண்முகனை சிந்தனை செய்மே அருமறை பரவிய சரவண பவகுஹண்முகனை சிந்தனை செய் மனமே பழைய சினிமா பாட்டு நல்ல பாட்டு சிந்தனை செய் மனமே பகவானன் நீ தியானம் பண்ணு அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை யமதர்மராஜா வரும்போது வா ஒய்ஃபை கூட்டின்னு போக முடியுமா ஹஸ்பண்டை கூட்டின்னு போக முடியுமா குழந்தைகளை கூட்டின்னு போக முடியுமா வா அங்கே போய் எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுண்ணா அங்கே தனியாக தான் போனோம் கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிதுன்னு வச்சுங்கோம் யாரும் கூட வரக்கூடாது அஃபெக்ட் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஒருத்தரும் கூட வரமாட்டான் அங்கே போய் அங்கே போன உடனே அது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிவிடுவோம் நீங்கள் உங்களுடைய மற்ற இயற்கை உபாதைகளை நிறைவேற்றிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அங்கே கொண்டே தனியாக வச்சுருவோம் இதை நினச்சாலே யாரும் பயப்படுவோம் அது தனியாக போட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு தெரியாது அங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது நூற்று கணக்கில் இருக்குதுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அமெரிக்காவாக தாங்கவே முடியாது எல்லோரும் படித்து படித்து வெளிநாட்டுக்கு போகணும் போகணும்னு சொன்னவன்லாம் இப்போ இன்னமும் பண்ணுறான் என்னவோ யோசிக்கிறான் என்ன சரி நான் எல்லா குழந்தையும் எடுத்து தானே சொல்கிறது நான் படிக்கணும் படித்தோடனே அமெரிக்காவுக்கு போகணும் இங்கே இருக்கிற கோ விவசாய வீட்டு குழந்தை சொல்கிறது இது அமெரிக்காவுக்கு போயிடுச்சு இங்கே விவசாயத்தை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை லேண்டாக விற்று இங்கே வீடாக கட்டி ஆயிடுச்சு என்னத்தையோ பண்ணோன்னு வச்சுக்கோ அக்ரிகல்ச்சருக்கு ஆள் இல்லை இந்த கதையெல்லாம் பேசிட்டு முடிக்க முடியாது பகவான் பிளான் பண்ணிவிட்டார் ஆனால் அதை ஒன்றும் சொல்ல முடியாது அந்த அந்தம் எல்லாத்துக்கும் எண்டு உண்டு எதுக்கு பிகினிங் இருக்கோ அதுக்கு எ உண்டு தோற்றமெல்லாம் ஜாத்தஸ்யி தருவோ மிருத்து த்ருவம் ஜென்ம மிருத்தசிய அது புரியிறதோ இல்லையோ ஜாத்தியி துவோ மிருத்து பிறந்தது போகும்னர் கிருஷ்ணர் கீதையில் ஜாத்தஸ் மிருத்தியுவா ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அந்தம் கரோதி பூதானாம் பூதாநாம்னா ஜாம வச்சுங்கோ உயிர்களை அழிக்க யாராலேயும் முடியாது ஜீவாத்மாவை அழிக்க பகவானாலேயும் முடியாது ஆதிசங்கர் அங்கே சொல்கிறார் எங்க பகவத்கீதையில் சொல்கிறார் அவிநாசிது தத்வித்தி ஏ ந சர்வமிதம் தம் விநாசமயா சஷ்டித் கருத்து அந்த ஸ்லோகத்தில் ரெண்டா ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஆத்மாவோட லக்ஷணத்தை சொல்கிற போது அர்ஜுனா அழியாததுன்னு தெரிஞ்சுக்கோ எது எது எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கோ ஏன சர்வமிதம் ததம் எந்த சைதன்யத்தினால இத்தனையும் வியாபிச்சிருக்கோ அந்த ஆத் உடம்புல உடம்புலையும் வியாபிச்சிருக்கு அந்த சைத்தன்யத்தை அழியாததென்று தெரிந்துகொள் அவிநாஷிது தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் விநாசம் அவ்வயசியாசிய மாறாத இந்த ஆத்மாவுக்கு விநாசத்தை பண்ண நக்சித் கருத்து மருகதி யாராலையும் முடியாது ஆச்சாரர்கள் எழுதுகிறார் ஈஸ்வரோபி கருத்தும்னா அருகத்தீங்கிறார் ஏன்னா ஈஸ்வரகேவா ஆத்மத்வாத் ஆத்மாவாக ஈஸ்வரனே இருக்கிறதுனால ஈஸ்வரனாலேயும் பண்ண முடியாது எங்கேயா நெருப்பு தன்னைத்தானே எரிச்சுக்குமா அதுக்கு திருஷ்டாந்தம் தான் அக்னி தன்னைத்தானே எரிச்சுக்குமோ அக்னி தன்னைத்தானே எரிச்சிக்க முடியாது அக்னி எதவனாலும் எரிக்கும் ஆனால் அக்னி தன்னைத்தானே எரிச்சிக்க முடியாதுங்கிறது எப்படியோ அப்படி அதனால் உடம்பு போகிறத பற்றி யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வரேன் உடம்பு வந்தது போத்தானே போகிறது அதுக்கு போகிறபோதே ஏன் அழுவானே சந்தோஷமாக போகட்டும் தூங்கிறதுக்கு யாராவது அழுவானா நான் தூங்கணுமே அப்படின்னு தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சா தூங்கிறதுக்கு தானே ட்ரை பண்ணுறோம் தூங்கிறதுக்கு யாரும் அழகிறது அதே மாதிரி சாகிறதுக்கு இது கழணும் மேடையில் உட்காந்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்குன்னா இல்லை யதார்த்தத்தை பேசுகிறோம் ஆஹ பூதா நாம்னு சொன்னால் பஞ்ச பாஞ்ச பௌதிக சரீரத்துக்கு முடிவை கொண்டு வருவார் ஏன் வச்சுங்கோ அப்போ அவர் கம்ப்ளீட்டாக அழிக்கிறது இல்லை மாத்தரார் அவர் மேட்டர் நெவர் கிரியேட்டட் ஆர் நார் டிஸ்ட்ராய்டு அதனால் என்னென்னா இதெல்லாம் சாம்பலாக்கிடுவார் என்ன போகிறது ஒன்றும் மண்ணாக போகிறது இல்லாடி சாம்பலாக போகிறது சாம்பலாக போனால் என்ன ஆச்சு போட வேண்டியது அப்புறம் அது தேங்காயில் இது அதை குடிக்க வேண்டும் திரும்ப இதெல்லாம் பஞ்சபூதங்கள்லாம் உண்டா இதெல்லாம் எல்லாம் இது தானே பரிமா பரிணாமந்தானே இதில் என்னதுக்கு கவலைப்படுறது நத்துவம் சோசித்து மருகசி நானு சோசித்து மருகசி தத்ரக்கா பரிதேவனா அதுதானே கிருஷ்ண சொல்கிறார் எதுக்கு அனாவசியமாக கவலைப்படுற ரெண்டு ஆங்கிளில் சொல்கிறார் ஆத்மாவுக்கு ஷாவு இல்லை என்ன அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடம்புக்கு கண்டிப்பாக ஷாவு உண்டு அதனாலையும் கவலைப்பட்டு பிரயோஜனம் அதனால் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லை நீயா கவலையை கற்பனை பண்ணிட்டு ஏன்பா கவலைப்படுறேன் தஸ் மாத் அபரிஹாரியத்தே நத்வம் சோதித்து மருகசி ஆகையினால் அந்தம் கரோதி பூதா நாம் இது அந்தகஹா முடிவு பண்ண அனந்தாத்மா சொன்னார் இப்போ என்ன அனந்தாத்மாங்கிறது என்ன அர்த்தம் லிமிடேஷன் லிமிட்லெஸ்ன்னு சொன்னார் பூர்ணகான்னார் அனந்தாத்மாவுக்கு இன்னொரு அர்த்தம் பூர்ணகான்னு அர்த்தம் அப்புறம் மகோததிஷயா பிரளய காலத்தில் பகவான் பிரளய பிரளயத்தில் ஆனந்தமாக யோகா நித்திர பண்ணின் இருக்க ஆஹா அந்த கஹா அதுக்கு கிராமர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன் தற்கருவத்தி ததா சஷ்டேன்னு ஒரு இது இருக்குது அதனால் எப்படி இந்த ககாரம் வந்ததுங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறது அந்த அப்படிங்கிற சப்தத்தில் இந்த கப்ரத்தியம்னு சொல்லுவோம் இந்த கப்ரத்தியம் வர்றதுக்கு காரணத்தை சொல்கிறார் அகாசாரணம் சொல்கிறேன் இனி அடுத்தது மகோததிஷய்தக்கோ மஹரு ஜிதாமிமோதன ஆனந்தோ நந்தோ நந்த சத்யவிக்கிர அஜோமஸ்வாவிய ஜித்தமிமோதன ஆனந்தோ நந்தோனந்த சத்தர்மாத்வி ஆனோ அஜாய்தாமாக அக்ஷராணம் அக்காரோஸ்மி தர்மாவிருத்தோபூத்த காமோஸ்மி இது பகவத் வச்சனாத் அஜசத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் அ அப்படின்னு சம்ஸ்கிருத பாஷையில் டிக்ஷனரி எடுத்துண்ட அகாரூபமாக வெளிப்படுறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அஜஹா அப்படின்னு சொல்லி ஆத் விஷ்ணோகோ அஜாத்தை அஜாயத்தை இது காமஹா அஜஹா சொல்கிறார் ஆங்கிறதுக்கு விஷ்ணுன்னு அர்த்தம் நீங்கள் டிக்ஷனரி சம்ஸ்கிருத டிக்ஷனரி எடுத்து பார்த்தா அ அப்படின்னு போட்டிருக்கோம் ஆங்கிறது ஓர் எழுத்து சொல் ஒன் லெட்டர் வேர்ட் அ அப்படின்னு சொன்னாலே விஷ்ணுன்னு போட்டிருக்கோம் ஆஹா அகாரசப்தத்துக்கு அர்த்தம் என்ன விஷ்ணு விஷ்ணுக்கிட்ட இருந்து ஆத் ஜாத்தா விஷ்ணுக்கிட்டேருந்து உற்பத்தியானவன் யாருன்னா மன்மதா காமஹா அது சொல்கிறார் அப்போ தர்மா விருத்தோபூத்தேஷு காமோஸ்மி பரத ரிஷப தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத ஆசையாக நான் இருக்கேன் ஆனால் இவர் நம்ம விற்ற இவர் இருக்கார் விவருத்திக்காரர் அதுக்கு வந்து காமஹாக்கு ஆச்சாரியால் வந்து அக்ஷராணாம் அக்கோ அக்காரோஸ்மி கோட் பண்ணுறார் ஆங்கிறது அ ஜ அ ஜங்கரத்தை ஆத் ஜ விஷ்ணு ஆங்கிறதுக்கு விஷ்ணு ஜஹாங்கிறதுக்கு தோன்றினவன் அர்த்தம் விஷ்ணுவினிடமிருந்து தோன்றினவன் அப்போ விஷ்ணுவினுடைய புத்திரன் யாருன்னா மன்மதா காமஹா அதுக்கு இவர் சொல்கிறார் ஆப்டாக சொல்லுறதுக்கு ஒரு இது இருக்குங்கிறார் கீதையில் பத்தாவது ஸ்லோ அத்தியாயம் இருபத்தெட்டாம் ஸ்லோகம் பிரஜநஷ்டாஸ்மிகர்பா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதாவது குழந்தைய உண்டு பண்ணுகிறவர்களிடத்துல நான் கந்தர்ப்பனாக இருக்கிறேன் கந்தர்பகான காமகா அந்த அதை கோட் பண்ணியிருக்கலாங்கிறத மனசில் வச்சுன்னு சொல்கிறார் ஆச்சாரியர்கள் வந்து சொல்லிட்டார் தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசையாக நான் இருக்கேன்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் அந்த ஆசை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஆங்கரஸ் ஆங்கிர எழுத்துக்கு என்ன அர்த்தம் விஷ்ணு ஜஹாங்கிறதுக்கு தோன்றினவன் அர்த்தம் அ ஜஹஹா சாதாரணமாக அஜகன்னா பிரவாதவன் அர்த்தம் அஜஹான்னா ஆடுன்னு அர்த்தம் ஆண் ஆடுன்னு அர்த்தம் அஜகான்னா பிரவாதவன் அர்த்தம் ஜென்மரகிதா ஆத்மாவோடய லக்ஷணம் அஜோ நித்யாஸ்வத்தோயம் புராண ஆஹ அஜசத்துக்கு சாதாரணமாக ஆண் ஆடுன்னு ஒரு அர்த்தம் அஜசப்தத்துக்கு ஜென்ம ரஹிதான்னு ஒரு அர்த்தம் அஜசப்தத்துக்கு காமஹான்னு அர்த்தம் அகாரத்துக்கு வந்து விஷ்ணுன்னு அர்த்தம் ஜஹாங்கிறதுக்கு தோற்றம் ஜென்மம் எடுத்திருக்கிறதுன்னு அர்த்தம் ஆகவே அ ஜஹா ஆத் ஜஹா மகாவிஷ்ணுவனிடமிருந்து தோன்றியவன் காமஹான்னு சொல்லிவிட்டு அந்த அகாரத்துக்கு லட்சணம்னு சொல்கிறதுக்காக பகவத்கீதையிலேருந்து கோட் பண்ணுறார் அக்ஷரானாம் அகாரோஸ்மி அக்ஷரத்தில் நான் அகாரமாக இருக்கேன் அப்படின்னா அப்புறம் வந்து காமனாக இருக்கேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும் தர்மா விருத்தோ காமோஸ்மி பரத ஹே அர்ஜுனா ஜனங்கள்கிட்ட இருக்கிற ஆசை நான் தான் காமன் நான் தான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் அப்படின்னு நான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம்னா என்ன அர்த்தம் ஒய்ஃபோட சேர்ந்திருக்கணும்னாலும் அதுக்கு ரூல் இருக்குது அது ஒரு ரூல் அங்கேயும் தர்மம் இருக்குது ஒய்ஃபோட கன பாடி கனெக்ஷன் வச்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ரூல் இருக்குது அச்சா அதுக்கு பேர் தர்ம அவிருத்த காம ஏன்னா மனுஷனுக்கு காமம் இருக்குது ஆனால் அதுக்கு அதுக்கு கட்டுப்பாடு இருக்குது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு மனைவியோடு சேர்ந்திருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் மனைவியோட சேர்ந்திருக்கிறதுலேயும் தர்மம் இருக்குது இந்த அர்த்தமெல்லாம் இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அந்த ஸ்லோகம் சொன்னாலும் தர்ம அவிருத்தோ பூதேஷு பூத்தேஷுன்னா மனுஷியர்கள் எல்லா சரீரத்துலேயும் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக இருக்குது இப்போது சிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சிங்கத்தை பற்றி தெரியுமான்னு தெரியாது சிம்மம் இருக்கே அது ஆண் சிம்மமாக சிங்கமாக இருக்கட்டும் பெண் சிங்கமாக இருக்கட்டும் ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தோடு தான் சம்பந்தம் வச்சுக்கோ அந்த பெண் சிங்கம் செத்து போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் எந்த சிங்கத்தோடையும் சேராது பெண்ணும் அப்படித்தான் ஆணும் அப்படித்தான் அதனால தான் சிங்கத்துக்கு ராஜான்னு பேர் அதனால் அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது அதனால தான் சிம்மத்துக்கு மகிமை சிம்மத்துக்கு வந்து மகிமைக்கு காரணமே அதனுடைய இந்திரிய நிகிரகம்தான் பிரம்மச்சரியந்தான் நிறைய பேருக்கு அது தெரியாது சிங்கத்தை பற்றி படித்து பாருங்க கூகுளில் வேணால் போய் பாருங்க தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் அதுக்கு சுபாவமாகவே இருக்குது இங்கேயும் கிருஷ்ணர் வந்து இவர் என்ன பண்ணுறார் இவர் அந்த தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக இருக்கேன்னு ஆச்சாரியால் கோட் பண்ணுறார் பாஷ்யத்தில் விவருத்திக்காரர் தாரக பிரம்மானந்தர் என்ன கோட் பண்ணுறார் பிரஜனஷ்ச்ச அஸ்மி கந்தர்பகா கந்தர்பகான்னு சொன்னால் மன்மதனுக்கு இன்னொரு பேர் அந்த குழந்தையை உண்டு பண்ணுறவாழ்கிட்ட நான் மன்மதனாக இருக்கேன் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லிவிட்டார் அங்கேயும் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் எல்லாம் இதோட சேர்ந்தது ஏன்னா அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிற போதே தர்ம பிரஜாபிவிருத்தி அர்த்தம் இமாம் கன்னியம் உத்வாஹயிஷ்யே சங்கல்பமும் இப்படிதான் இருக்குது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹ அஜஸ் சர்வேஸ் சர்வேஸ்வர சித்தஹான்னு இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு அஜோஷன சாஸ்திரான்னு முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு ரெண்டு இடத்துல அஜகா வந்திருக்கு இத்திரச்ச ந ஜாயத்தை இத்தியஜா அஜதி இத்தியஜா இது வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதனால்தான் இங்கே புதுவாக அர்த்தம் சொல்கிறாருங்கிறார் ஏற்கனவே அஜோ அஜ சர்வேஸ்வர சித்தஹாங்கிற நாமா வந்திருக்கு அங்கே ஒரு அஜகா வந்திருக்கு அப்புறம் அஜோ வந்திருக்கு அங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கார் ந ஜாயத்தை தியஜா அர்த்தம் சொல்லியிருக்கு அஜதீ தியஜா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனால் அதுனா விதாந்தரேன வியாக்கியான வியாக்கியானாத்து அபௌணருத்தியம் அதனால் ரிப்பீட்டேஷனாக எடுத்துக்கப்படாதுங்கிறதுக்காகவே அஜ அஜப்தம் மூணு இடம் வந்தாச்சுப்போம் அதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறார் சரி இனி அடுத்தது மகா அருகா பூஜா தது அருகத்வாத் மகாருகா மகாருகான்னு சொன்னால் மகாங்கிறதுக்கு பூஜா தம் அருகதி மகாருகான்னான்னு அர்த்தம் பூஜைக்கு உரியவர்னு அர்த்தம் பூஜாருகான்னு அர்த்தம் பூஜைக்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம் போற்றுதலுக்கு உரியவர் பூஜ்யான்னு அர்த்தம் பூஜ்யா பூஜ்யான்னு சொல்கிறோம் இல்லையா பூஜ்யஸ்ரீ அப்படிங்குறோம் பூஜ்யஸ்ரீன்னா பூஜிக்க தகுந்தவர்னு அர்த்தம் பூஜிக்க தகுந்தவர் அதனால் பூஜ்யம் பூஜ்யா ஆஹா மகா பூஜா தத் அருகத்வாத் அருகத்வாத்னா குவாலிஃபைடு இப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு சிசுபானை ஒத்துக்கல இல்லையா கிருஷ்ணர் பூஜைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி பீஷ்மரே சொல்கிறார் அவருக்கு தான் அக்ர பூஜை பண்ணணுங்கிறார் இப்போ சிசுபாலன் வந்து அது தப்புங்கிறான் ஒத்துக்கப்படாதுங்கிறான் அது மாதிரி பூஜைக்கு உரியவர் பூஜிக்கப்பட வேண்டும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி யாரோ எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தார் அந்த தகவல் என்னென்னா அடிக்கடி முந்தி வகுப்புகளில் சொல்கிற வழக்கம் அதை கோட் பண்ணி அவர் எழுதியிருந்தார் அதாவது எங்க எ பூஜிக்கத்தகாதவர்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ பூஜிக்க தகுந்தவர்கள் எங்கே அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அங்க மூன்று நடக்கும் அப்படின்னு அபூஜ்யா எத்த பூஜ்யந்தே பூஜ்யானந்த பூஜ்யான்து விமானனா த்ரீனி தத்திர பிரவர்த்தன்தே துர்பிக்ஷம் மரணம் பயம் துர்பிக்ஷம்னு சொன்னால் சரியாக மழை பெய்யாது பயிரெலாம் விளையாது மரணம்னு சொன்னால் மரணம்னால் அகால மரணம் திடீர் திடீர்னு எங்கேயாவது செத்துப்படுவேன் அப்புறம் பயம்னால் இன்செக்யூரிட்டி இது மூணும் இருக்கும்னு நீங்கள் சொன்னே அதைத்தான் இப்போ அனுபவிச்சோன் இருக்கோங்கிறார்கள் பூஜிக்கத்தகாதவர்களெல்லாம் இந்த தேசத்தில் பூஜிக்கிறார்கள் பூஜிக்கத் தகுந்தவர்களை பூஜிக்காவிட்டாலும் பரவாயில்ல அபமானப்படுத்துறது நம்ம தேசத்தில் அதுவும் தமிழ்நாட்டிலாம் பார்த்தா கடவுளை அபமானம் பண்ணுறது பூஜை பண்ணுறவனாக அபமானம் பண்ணுறது அதை பெருசுப்படுத்துறது அதுக்குன்னு ஒரு கூட்டம் அதுக்கு மீடியாக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறது மீடியாக்களில் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் நாஸ்திகனாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு வேல்யூஸை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் எது சத்தியமோ பகவானுக்கு தான் தெரியும் ஆஹா அஜோ மகாருகா அடுத்தது சுவாபாவியா சுவாபாவியாவுக்கு அர்த்தம் स्वभावेन स्वभाव अत्य निष्पन्नूप्य स्वभाव्य स्वाभा्यलफ तंत आब्जेक्टिफ पड़िया अभी अर्थम என் கண்ணாலே என் கண்ணை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா என் முகத்தை இன்னொருத்தர் தான் பார்க்க முடியும் என் முகத்தை என் முகத்தை வச்சுட்டு என் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறது வேறு அது நிழல் நே கண் இந்த நிஜத்தினாலே நிஜத்தை பார்க்க முடியாது நெஜத்தை வேணால் நிழல் மூலம் பார்த்து நிஜத்தை சரி பண்ணிக்கிறது வேறு விஷயம் ஆனால் நிஜத்தினாலே நிஜத்தை பார்த்துக்க முடியாத மாதிரி தன்னைத்தானே அறியப்படு பொருளாக அறிய முடியாது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஆக அதுக்குதான் சொல்கிற வழக்கம் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற வேர்டு சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன ஆப்ஜெக்ட் வருது என்ன ஆப்ஜெக்ட் எது சொன்னாலும் யானை பூனை குதிரை என்னத்தை சொன்னாலும் வரும் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னால் கூட ரூபெல்லாம் வரும் தூய உணர்வு அப்படின்னு சொன்னால் என்ன விற்பி உங்களுக்கு மனசில் தோன்றுறது அதுதான் ஸ்வ அபாவ்யா அதனால் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதனால தான் சொல்கிறார் இவர் ஆச்சாரியா ஸ்வபாவேன ஸ்வபா ஸ்வபாவேனையேவ அபாவ்யஹா தன்னுடைய இருப்பாலேயே தன்னை அறியப்படு பொருளாக அறிய முடியாது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸ்வாபாவியா ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பதம் இதுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன் பர்திருஹி நீதி சதகத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்கிறார் நீதி சதகத்துக்கு நூறு ஸ்லோகத்துக்கு ஒரு தியான ஸ்லோகம் பண்ணியிருக்கார் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச நிறைய பேருக்கு பிரசித்தமாக தெரியும் திக்காலியனவச்சின்ன அனந்த சின்மாத்திரமூர்த்தையே ஸ்வானுபூத்தியே தேஜசே அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறார் திக் காலாத்யனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே நம சின்மாத்திர மூர்த்தையே நம சின்மாத்திரம்னா என்ன கான்சியஸ்னஸ்ஸாக மாத்திரம் இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம் கான்ஷியஸ்னஸ்ஸாக மாத்திரம் இருக்கிற பகவான் ஓன்லி கான்சியஸ்னஸ் அப்படின்னா அதர் தேன் கான்ஷியஸ்னஸ் கிடையாது அப்போது என்னென்னா அனந்த சின்மாத்திர மூர்த்தி எப்பேற்பட்ட சின்மாத்திர மூர்த்தினா திக் காலா தியானவ சின்ன அனந்த அர்த்தம் இப்போ தான் படித்தோம் டைம் வேஸ்ட்னு அவர் சொல்கிறார் திக்கு கால தி காலா தியானவச்சின்ன திசை ஸ்பேஸ்ன்னு அர்த்தம் காலம்னா டைம் அனவச்சின்னா வரையறுக்க முடியாத அனந்த சின்மாத்திர மூர்த்தையே சரி இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஸ்வானுபூத்தி ஏக்கமானாய நீ உன்னுடைய அனுபவ ரூபமாக இருக்கு உன்னோட ஆத்மஸ்வரூபமாக இருக்குது ஐக்கியம் இது மகா வாக்கியம் அது ஸ்வானுபூதி ஏக்கமானாய அந்த வஸ்துவை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ தான் பிரமாணம் ஏக்கமானாய நமசாந்தாய தேஜஸே பிரகாஷஸ்வரூபமாக இருக்கிற சாந்தமாக இருக்கிற அந்த பகவானுக்கு நமஸ்காரம் இந்த ஸ்லோகத்தை நினச்சிகிட்டே இருக்கணும் அதனால தான் ஸ்வாபாவியாக்கு இது நேத்ராத்திரியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அதில் தான் இந்த ஸ்லோகம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது திக்காலாஜனவச்சி நானந்த மாத்திரமூர்த்தயே சுவூத்தியேகமாநாய நமஷாந்தாய தேஜே ஸ்வபாவேன ஏவ அபாவியா வாக்கியம் பாருங்கள் ஸ்வபாவேன அபாவியாஸ்வாவம் அப்படின்னா நம் சித்த வஸ்து சித்த வஸ்து தன்னைத்தானே ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது செல்ஃப் தன்னைத்தானே ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்க முடியாது ஆப்ஜெக்டிஃபிஃபை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்படாது எஃபர்ட் போடுறது பைத்தியகாரது என் மூஞ்சியை என் மூஞ்சியாலே பார்க்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறது நடக்குமா தேவையா அப்படி என்னது கெனாட் நீட் நாட் அப்படிம்பர் எங்கள் குருநாதர் You Cannot, You Need Not உன்னால முடியாது தேவையுமில்லை ஆஹா ஸ்வபாவேன அபாவ்ய அபாவியா அதுக்கு சொல்றார் நித்திய நிஷ்பன்ன ரூபத்வா நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாதுன்னா எவர் எவிடென்ட் எப்போ எவிடெண்டாக இருக்குது செல்ஃப் எவிடெண்டாக இருக்குது இதுபாவிய அதனால் இந்த நாமாவ நான் ப்ராக்கெட் பண்ணி இது பண்ணி பொட்டி கட்டி பாக்ஸ் பண்ணி திங் பண்ணணும் அஹ்வாவிய அபாவிய இந்த வாக்கியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஜித்தாமித்திரா ஜிதா ஜித அமித் அந்தர்வத்திநேஷா வகர்ணிசுலயிஜி ஜித்தமிண்டெண்ட் கப்போசிட்டு என்னது எனிமி ஜித்தம் ஜைச்சவநர்த்தம் சத்ருக்களை ஜெயிச்சவன் அதுதான் ஜித அமித்ரஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஜிதாமித்ர ஜிதாமித்ரஹா இந்த மாதிரி பேரெலாம் யாரும் வைக்கிறாள தெரில ஜிதாமித்ரு ஜிதாமித்ரஹா ஜித அமித்ரஹா அதுக்கு சொல்கிறார் அந்தர்வர்த்தின ராகத்வேஷாதாதயா ஏன எவரால் மனசுக்குள்ள இருக்கிற இமோ இது அந்தர்வர்த்தி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னலாக இருக்கக்கூடிய ராகத்வேஷம் அதுதான் நமக்கு சத்ரு அவரோன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி நமக்கு கெடுதல் பண்ணிட்டு போயிடுறது ஹீதத்ரு நம்ம ராகத்வேஷம் வந்து நமக்கு எனிமீங்கிற ஆதையாக போட்டார் எக்ஸட்ரான்னு போட்டிருக்கார் எல்லாம் புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் கெட்ட குணமோ அதெல்லாம் தனக்குள்ளே இருக்கிற தீய குணங்களை ஜெயிச்சவர் அப்படின்னு அர்த்தம் பகவான் ஜெயிச்சா தானே அவரை போய் நமஸ்காரம் பண்ண முடியும் அவருக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இல்லையா சமூகம் சர்வபூத்தேஷு நமையத்வேஷியோஸ்தினப் பிரியகா அதனால் பகவானுக்கு ராகத்வேஷம் இருந்தால் அவரை போய் நமஸ்காரம் பண்ணால் நமக்கு என்னாகும் நமக்கு அந்த ராகத்வேஷம் கூட வரும் ஏற்கனவே நமக்கு ராகத்வேஷத்தினால் நம்ம கஷ்டப்படுறோம் அதனால் பகவானுக்கு இது நம்மள அர்த்தம் பண்ணுங்க எவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷத்தை பகவான் நான் பூஜை பண்ணுற பகவானுக்கு வேண்டுதல் வேண்டாமே இல்லை நான் பூஜை பண்ணுற பகவானுக்கு ராகத்வேஷம் கிடையாது ஆகையினால் ராகத்வேஷம் இல்லாதனால அவரை பூஜை பண்ணால் எனக்கு என்னாகும் எனக்கும் ராகத்வேஷம் போயிடும் என்னோடய ராகத்வேஷத்தை நீக்கிறது மூலமாக தான் அவருக்கே நான் பூஜை பண்ண முடியும் உண்மையிலேயே நான் மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் நான் தினந்தோறும் என்கிட்ட தோன்று உற்பத்தி ஆகிற ராகத்வேஷத்தை அப்பப்போ காலையிலையும் மத்தியானமும் ராத்திரி அதுக்கு தானே சந்தேகத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் எதன்னா பாப்ப மகாரிஷம் எத்ராத்திரியா பாப்ப மக்காரிஷம் திரும்ப திரும்ப அது தானே சொல்லிகிட்டு இருக்கும் ஆ எனக்கும் நான் ராகத்வேஷத்தை நீக்கிறது தான் பகவானுக்கு பண்ணுற பூஜை ரியல் பூஜை என்னதுன்னா வெளியில் வந்து நைவேத்தியமெல்லாம் வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதில் வேறு குறை சொல்கிறது நெய்யை கம்மியாக விட்டுவிட்டான் கூட விட்டுவிட்டான் ஏலக்காய் சரியாக போடலை சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து என்ன பண்ணுறது உப்பு கம்மியாக இருக்குது புளியை கூரையை போட்டுவிட்டான் எல்லாம் சொல்கிறோமே என்ன பண்ணுறது அதனால்தான் பிரசாதம்னு பிரசாதத்தை ஒன்று சொல்லப்படாது ஆனாலும் ஆனாலும் என் ராகத்வேஷம் அதை விட பலமாக இருக்குது என்ன பண்ணுறது ஆக அந்தர்வர்த்தினா உள்ளுக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷாதி சத்ருக்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாம் பாஹ்யாஷ்ட ராவண கும்பகர்ண சிசுபாலாதயா ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் ஆதயா எக்ஸட்ரான்னு விட்டார் வெளியில் இருக்கிறது அதாவது யார் தன்னுடைய விருப்ப விருப்பை ஜெயிச்சானோ அவன்தான் ஜெயிக்க முடியும் வெளிலேயும் அதில் மற்ற ஜெயிக்கணும் ஆக பகவான் என்ன பண்ணார் அவதாரம் பண்ணி ராமாவதாரம் பண்ணி ராவண கும்பகர்ணர்களை இது பண்ணார் கிருஷ்ணாவதாரம் பண்ணி சிசுபாலனை இது பண்ணார் ஆகினால் ஏன்னு அசௌ ஜிதாமித்ரா அஹ அகத் அக அகச்சத்துருக்கள் புறச்சத்துரு அகஎதிரிகள் புறஎதிரிகள் இரண்டையும் ஜெயிச்சவர் பகவான்னு சொல்கிறார் அஹ ஏனிதாமித் இவரது ஏனிதா சரி அடுத்தது பிரமோதன பிரமோதனிதாமித்திரமோதன அஜோமஸ்வாவோ ஜித்தமிமோ பிரமோதன்குல பிரமோதே इतिवा பிரமோதன பிரமோதனஹா भगवान, அவருக்கு பிரமோதனஹான்னு என்ன பேருனா அவர் எப்போ ஆனந்தமா இருக்கார் பகவான் என்ன பண்றாருன்னா ஸ்வ ஆத்ம அமிர்த்த ரச ஆஸ்வாதாத் நித்யம் பிரமோதத்தே ஆத்மன் ஏவா ஆத்மனா துஷ்டகான்னு சொல்றோம் இல்லையா அதேதான் தன்னிடத்துல நானே ஆனந்தம்னு தெரிஞ்சு என்னோட ஆனந்தத்தை நானே அனுபவிச்சுருக்கேன் இப்ப சோ சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் யார் நான் தான் அதை புரிஞ்சுக்கிறது யார் நான் தான் அதை புரிஞ்சுக்கிறதுனால ஆனந்தமாக இருக்கிறது யார் நான் தான் இல்லையா இப்போ சாதாரணமாக இது வந்து திரிப்புட்டி இருக்குது அதாவது அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிறதுக்கான வஸ்து அதனால ஏற்படுற அனுபவம் சக்கர பொங்கல் சக்கர அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்றதுனால ஏற்படுற ஒரு ஆனந்த் அப்போது போக்தா போக்யம் போகஹா போக்தா போக்யம் போகஹா அப்படின்னு மூணு திரு இருக்குது சாதாரணமாக இது வேறு வேறையாக இருக்குது பேதம் இருக்குது போக்தா போக்ய போக பேதா போகஹாங்கிறது மனசில் அனுபவி ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் போக்தாங்கிறது செல்ஃபு போக்யம்ங்கிறது போகத்துக்கான ஆப்ஜெக்டு இங்கே மூணும் நான் தான் போக்தா அகமேவ போக்ய்யம் கஹான்னா போக்யம் கிம்னா போக்யம் நான் தான் ஐ என்ஜாய் மை செல்ஃப் அப்படின்னா அப்போ அதனால் ஏற்படுற என்ன என்ன என்னை பற்றின ஞானத்தினால நான் ஆனந்தமாக இருக்கேன் அதை தான் சொல்கிறார் ஸ்வ ஆத்ம அமிர்த்த ரச ஆஸ்வாதாத் ஆஸ்வாதனம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அனுபவிக்கிறான்னு அர்த்தம் அதே தான் இவர் எழுதுறார் இங்கே வியாக்கியானத்தில் எழுதுகிறார் பிரமோதத்தை ஹிருஷ்ய ஸ்வரூப ஆனந்த அனுபவாத் இது பிரமோதனா விவரத்துக்காரன் அதே தான் எழுதுறாரு தன்னுடைய ஆத்ம அமிர்த்த அழியாத ஆத்மானந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ணுற ஆஸ்வாதனம்னா என்ஜாய் பண்ணுறதுன்னு அர்த்தம் அனுபவிக்கிறது நித்தியம் பிரமோதத்தை நித்தியம்னா என்ன அர்த்தம் சர்வதான் அர்த்தம் ஆல்வேஸ் அர்த்தம் இன்ஸ்பைட் ஆஃப் கொரோனா வைரஸ் பிரமோதத்தை நித்தியம் பிரமோதத்தை இது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் என்ன தெரியுமோ எல்லாம் பகவான் விஷ்ணுவை நான் தியானம் பண்ணுறேன் போஸ்பாதவு எஸ் நாபிகி விஸ்வரூபமாக பண்ணுறேன் இல்லாட்டி சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சொல்கிறேன் ஏகரூபம் அநேக ரூபம் சசங்கசக்கரம் சகிரீட்ட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருவேக் கட்சணம் சஹாரவக்ஷஸஸ்தலோி கௌஸ்தபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் நாலு கையோடு இருக்கிற விஷ்ணு சசங்க சக்கரம் அப்புறம் சாந்தாகார் படுத்துட்டுருக்கார் உட்கார்ந்துருக்கிற விஷ்ணு படுத்துட்டுருக்கிற விஷ்ணு நின்றுன்ருக்கிற விஷ்ணு நான் தியானம் பண்ணுறேன் தியேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி அவரை தியானம் தியாயினாம் தியான மாத்திரேண பிரமோதம் கருதி நான் இங்கே வந்து பேதம் இருக்குது போக்தா பக்தன் பக்தன்தான் போக்தா போக்யம் யாரு பகவானுடைய ரூபம் அதனால போகா எனக்கு ஆனந்தமாக இருக்கு பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஆனந்தமாக இருக்கார் பகவானை தியானம் பண்ணின்ட்டு ஆனந்தமாக இருக்கார் இந்த அபிராமி பட்டர் கதையில் சொல்லுவார் அபிராமி பட்டர் தியானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார் தியானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிற போது இவர் வர்றார் ராஜா கே வர்றார் வந்த உடனே இவன் பைத்தியம் எப்போ பார்த்தானே இப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார் சுப்பிரமணிய பட்டர் அவர் இப்போ எப்படியே உட்கார்ந்துட்டுருக்கார் தியானம் ஆஹா பூர்ணமாக இருக்குது சந்திரன் பிரகாஷமாக இருக்குது அப்படின்னு அம்பாலை தியானம் பண்ணிட்டுருக்கார் அவர் சமாஹ்லாதன சந்திரிக்கா அப்படின்னு என்ஜாய் பண்ணி அனுபவிச்சுருக்கார் அந்த நேரம் பார்த்து ராஜா வந்து இன்றைக்கி என்ன திதி அப்படின்னா பௌர்ணமின்னு விட்டார் அம்மாவாசை அன்னைக்கு காரணம் என்னென்னா அவர் தியானத்தில் இருக்கார் ஆனந்தமாக இருக்கார் அவர் இவர் தான் இருட்டில் இருட்டில் இருக்கார் பௌர்ணமி சந்திரப்பிரகாசம் ஆனந்தமாக இருக்குங்கிறார் அவர் ஆஹா தியாயினாம் தியான மாத்திரேன பிரமா பிரமோதம் செகண்டரி முதல்ல சொல்கிறது எனது ஐக்கியம் மாதிரி இருக்குது ரெண்டாவது சொல்கிறது பிரமோதம் கரோதி அதாவது பகவானும் ஞானியாக இருக்கார் அவரோட ஆத்மானந்தத்தை அவர் அனுபவிக்கிறார் அதை நான் தியானம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கும் ஆனந்தம் கிடைக்கும் இல்லாட்டி நான் பகவானுடைய ரூபத்தே தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க விஷ்ணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சர்வ வியாபகமாக இருக்கிற விஷ்ணுன்னு அர்த்தம் சதுர்புஜம் விஷ்ணுன்னு சொன்னால் ரூபம் வந்துவிடுறது ஆக ரூபத்தியானால பக்தனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார் ஆத்மாவே ஸ்வரூபானந்தத்தினால அனுபவிக்கிற ஆனந்தம் ரெண்டையும் சேர்த்து பிரமோதன பிரகரிஷேண முத்து முத்துன ஹரிஷ முத்து தாத்துவுக்கு வந்து முத்ஹரிஷே அதில் ப்ரூ தசிய பிரியமே வசிர மோதோ தஷிண பக்ஷ பிரமோத உத்தர்பக்ச ஆனந்த ஆத்மா அதாவது பிரியம் மோதம் பிரமோதம்னு படிக்கிறோம் இல்லையா பிரியம்னா என்ன ஒரு வஸ்துவை பார்க்குற போது ஏற்படுற சந்தோஷம் ஒரு வஸ்துவை வந்து பார்க்குற போது ஏற்படுற சந்தோஷத்துக்கு பிரியம் அது எனக்கு கிடைச்சுடுத்துனா மோதம் அதை நான் அனுபவிக்கிறேன் ஏதோ ஒரு பக்ஷணம் வச்சுங்களேன் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாக தான் சொல்கிறேன் ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ வச்சுக்கோங்க ஆஹா கடை பார்க்க உடனே ஆஹா நன்னாக இருக்கே அப்படிங்குறோம் அது வேறு ஷோகேஸில் வச்ச ஜம்முன்னு வச்சுருக்கானா அதை பார்த்த உடனே நாக்கில் அப்புறம் உடனே அது கிடச்சிக்கு வந்து கொடுத்து வந்தவுடனே நான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் சுகர் ஏறுது அது துக்கம் அதெல்லாம் இப்போ நினைக்கப்படாது அதனால் அது வந்தது வந்த உடனே அதை நாம் சுவீகரிச்சுக்கிறோம் அனுபவிக்கிறோம் அதுக்கு பேர் பிரமோதகான்னு பேர் அனுபவ சுகத்துக்கு பிரமோதகான்னு பேர் தரிசன சுகத்துக்கு பிரியம்னு பேர் கிரகண சுகத்துக்கு பேர் மோதகான்னு பேர் அஹ அன் ஆனந்தமயக்கோஷத்தோட அவயவம் தான் பிரிமேவோப்பமோத்பத்தனும் வியபச்சிருக்கிறது என்னது நனந்தா ஆமா அிய மோத ஆனந்த பிரமோதனந்த இன்க்கீசர் அஹ் பிரமோதனோ கரோத்தி பிரமோதன அஜோமஸ்வாவோ ஜித்த மித்தமோன அதுக்கப்புறம் இதே தான் சொல்கிற த்திருமோ ஆனந்தம் அய்யவ ஆனந்தனூத்துபீவ் ஆனந்த சொல்கிறேன் ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அசை ஆனந்த் ஆனந்தந்தான் ஈஸ்வரன் பகவான் பிரம்மன் பரபிரம்மன் ஆனந்தத்தை உடையவர் இல்லை அவர் ஆனந்தத்தை உடையவராக இருக்கார் ஹீ காட் ஆனந்தா இல்லை ஹீஈஸ் ஆனந்தம் அவர் ஆனந்தமாக இருக்கிறார் நான் ஆனந்தத்தை உடையவனாக இருக்கேன்ல ஆனந்தமே நான் நானே ஆனந்தம் ஆனந்தகா ஸ்வரூபம் இது ரொம்ப முக்கியம் இஸ் நேச்சர் அவருடைய ஸ்வரூபமே ஆனந்தம் ஆனந்தம் வேற பகவான் வேற இல்லை அப்போ வாழ்க்கையில் கடவுளை அடையிறதுனா என்ன அர்த்தம் எல்லோரும் நம்மளாம் கடவுளை அடையணும் கடவுளை அடையணும்னு சொன்னாலே அது என்னமோ அது சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது கடவுள்னா என்னதுன்னு கேட்டால் கடவுள் தான் இப்போ ஆனந்தம் வாழ்க்கையில் எல்லோரும் என்ன வேணுங்கிறேன் ஆனந்தமாக இருக்கணுங்கிறேள் ஆனந்தமாக இருக்கிறதுன்னு கடவுள் வேறையா இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு ஆக ஆனந்தம் ஸ்வரூபம் ஸ்வரூபம்னு சொன்னால் அது அதனுடைய இப்போ நெருப்போட ஸ்வரூபம் உஷ்ணம் நெருப்போட குணம்னு சொல்ல மாட்டோம் நெருப்போட ஸ்வரூபம் உஷ்ணம் பிரகாஷம் அது ஆனந்தம் ஸ்வரூபம் அஸ்ய இதுதான் ஆச்சாரியோட மையமே இதே இது வந்து ராமானுஜ ஆச்சாரிய எப்படி இருக்குது தெரியாது பார்க்கணும் ஆனந்தம் ஸ்வரூபம் அசி இனந்த அவர் குணம் பர் ஆனந்தம் பகவானுடைய குணம் பர் நம்ம ஆனந்தம் ஸ்வரூபம் போ சத்யம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது மூணும் பிரம்மனுடைய குணங்கிறது அவளுடைய மதம் சத்யம் சத்யந்தாம் கடவுள் அனந்தந்தான் அன அனந்தம் சத்யந்தாம் பிரம்மன் ஆனந்தந்தாம் பிரம்மன் அனந்தம் ஞானந்தாம் பிரம்மன் ஆஹா அதுக்கன்யமாக சத்து சித்து ஆனந்தத்துக்கு அந்நியமாக ஒரு வஸ்து பகவான்னு கிடையாது அதுதான் அத்வைத சித்தாந்தம் ஆஹா ஆனந்த ஆனந்த நந்துங்கிற சா தாத்துவுக்கே சந்தோஷம் நட அதுதான் கோயிலில் நந்தின்னு வச்சிருக்கு நந்தின்னு எதுக்காக வச்சிருக்கு தத் புருஷாய வித்மஹே சக்கரத்துண்டாயீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதையாத் நந்தின்னு சொன்னே ஹாப்பினஸ்ஸுன்னு அர்த்தம் சந்தோஷமாக சுவாமியை பார்த்துட்டுருக்கார் அதுதான் நம்ம சொல்கிறது நந்தியை இப்படி கொஞ்சம் பார்த்துட்டு ஒன்று பார்த்தா இப்படியே சுத்தமாக பார்த்துட்டுருக்கு அர்த்தகாமத்தே பார்த்துட்டுருக்கு பகவானே பார்க்கல சில கோயிலில் நந்தி அப்படிலாம் இருக்குது சில கோயில் இப்படியே சுத்தமாக நேராக சுவாமியே பார்க்காது இப்படி திரும்பிட்டுருக்கு ஆனால் பெரும்பான்மை என்னென்னா ஒரு காலை மடிச்சுண்டு ஒரு காலை இப்படி வச்சுக்கிண்டு அந்த நந்தியை என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் உலகத்தை அர்த்தகாமத்தை கொஞ்சமாக பார்க்கணும் பகவானை ஒரு கண்ணில் பார்க்கணும் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு கண்ணும் அங்கே தான் இருக்கும் இது மோக்ஷம் நமக்கு ஒரே லட்சியந்தான் அமை அனைவருக்கும் அமைதியான ஆனந்தமே லட்சியம் ஆ ரெண்டு கண்ணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா தேவதேவ ஜெகநாத சிவ ஜான பிரதாயக்க நமஸ்தே மோட்சதாயக்க ஸ்லோகம் இங்கே வச்சிருக்கோம் ஆனந்த் நந்து தாத்து ஆனந்தா அதுக்கு ஸ்ருதியை கோட் பண்ற ராஜாரு ஏதைவ ஆனந்த இந்த ஆனந்தத்தினால தான் அந்யானி பூத்தானி மாத்திரம் உபஜீவந்தி இந்த ஆனந்தத்திலிருந்து தான் எல்லாம் ரிஃப்ளக்டட் ஆனந்தம் என்ன எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாலும் சரி பில் கிளிண்டனாக இருந்தாலும் சரி இல்லை இல்லை என்னது பில் கேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவர் அனுபவிக்கிறது இந்த ஆனந்தத்தில் இத்தினோண்டு தான் அதுதான் வேதம் சொல்கிறதுக்கு அதாவது அக்வைர் பண்ணியிருக்கிறவனுக்கு இருக்கிற ஆனந்தத்துக்கு அந்த இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது நேத்தானே படித்தோம் எதுலேயோ படித்தோம் இவர் சொல்கிறார் மனுஸ்மிருதியில் மனுஸ்மிருதியில் சொல்கிறார் எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு உயர்ந்தவனா எல்லாத்தையும் தியாகம் பண்ண உயர்ந்தவனான்னு அடைஞ்சவனுக்கு இருக்கிறது வந்து துக்க சகித ஆனந்தம் விட்டவனுக்கு துக்க ரஹித ஆனந்தம் ஆனால் புரிஞ்சு விடணும் எனக்கு ஒன்று இல்லை நான் விட்டுவிட்டேன்னா இருந்து விடணும் அது இருக்கு அது உபனிஷத்து என்ன சொல்கிறதுனா பிருகதாரணிக்கு உபனிஷத் மந்திரத்தை கோட் பண்ணுறார் இந்த ஆனந்தத்திலேருந்து தான் இல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் அனுபவிச்சுன்னு இருக்கா இது மனிஷா பஞ்சகத்தில் ஆதிசங்கரை சொல்கிறார் எத் சௌக்கியாம்புதிக்கராதயோ நிறுவ அதாவது இந்த ஆனந்தத்தோட சின்ன தேவலையிலேயே அப்படியே இந்திரன் மயங்கி போயிட்டானோ இந்திரனோட கதையே இப்படி இங்கே இருக்கிற ஆளெல்லாம் கவுன்சிலர்லாம் என்ன சொல்கிறது எம்எல்ஏ மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இவங்களையெல்லாம் என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை ஆஹ உபஜீவந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இதெல்லாம் வந்து துளியூண்டு நம்ம விஷயானந்தமெல்லாம் இந்த பிரம்மானந்தத்தினுடைய துளின்னு அர்த்தம் உபஜீவந்தி மாத்திராம் உபஜீவந்தி இது ஸ்ருதேஹ என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டார் நம்ம அடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்போ என்ன அஜோ மகார்குவாபாவியோ ஜிதாமித்ர பிரமோதனஹா ஆனந்தா ஆறு நாமாக்கள் இதில் அங்கே என்ன பார்த்தோம் அம்போனிதிரன்தகோததிஷய அந்தக்காள் ராஜா மகாஹாவிய ஜிதாமித்திரா பிரமோதனா ஆனந்த ஆறு நாள் பத்து நாமக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டு விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நி புருஷோத்தமோஸ்நன்மூத்தபாட்சிருபாஹவே சகசிரே புருஷா சோட்டிதாரிணே நமவிந்தமீர் சாராஜி ஆதிநீ ஏற்றுக்கொள்ளுதல் பொறுத்துக்கொள்ளுதல் ஆன்மீக வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாகும் ப்பவுயமா பாயனோ நாம் மனதோடும் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் இவைகள் வாயிலாக பார்த்தல் கேட்டல் முகர்தல் சுவைத்தல் தொட்டு உணருதல் இவற்றை அனுபவிக்கிறோம் இடைவிடாமல் விழிப்பு நிலையில் பலவிதமான அனுபவங்கள் வந்து போய்கொண்டே இருக்கின்றன எத்தனையோ இன்பங்கள் வந்து சென்றுவிட்டன எத்தனையோ துன்பங்களும் வந்து போயின இப்பொழுதும் இன்பத் துன்பங்கள் ன இனியும் இன்பத் துன்பங்கள் இருக்கும் தற்சமயம் நாம் எல்லோரும் தனிமையாக இருக்க கட்டளை எடு இடப்பட்டிருக்கிறோம் நமது உடல் நன்மையின் முன்னிட்டு நம் எல்லோருடைய உடல் நலத்தை முன்னிட்டு மருத்துவர்கள் எல்லோரும் தனியாக வெளியில் வராமல் இருங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாம் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்வோமாக வெயிலை ஏற்றுக்கொள்கிறேன் குளிரையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இளமையை ஏற்றுக்கொள்கிறேன் முதுமையையும் ஏற்றுக்கொள்கிறேன் தனிமையையும் கட்டுப்பாட்டையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் எல்லோரும் ஆழமாக எண்ணுவோமாக I accept this situation. நான் முழுமையாக இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முற்றிலும் ஒதுக்கி வைக்கிறேன் இயற்கையின் தன்மையை புரிந்து கொள்கிறேன் எவ்வாறு இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேனோ உள்ள நான் இந்த சூழ்நிலையையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் உலக மக்கள் அனைவருடைய நன்மையை முன்னிட்டு நாட்டின் நன்மையை முன்னிட்டு ஊர் மக்கள் அனைவருடைய ஆரோக்கியத்தை முன்னிட்டு எனது விருப்பு விருப்புகளை நீக்கிவிட்டு நன்றாக நான் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்கிறேன் நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் நொந்து கொள்ள மாட்டேன் இருமைகளுக்கிடையில் இன்பத் இறைவனையே காணப்பழகுவேன் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே உண்மையில் இன்பத் துன்பத்துக்கு ஆட்படுவதைப் போல காணப்படுகின்ற நாம் எல்லோரும் இன்பத் துன்பங்களை கடந்த இறைவனோடு சேர்ந்தவர்கள் நாம் மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்வோமாக எத்தனை நாள்கள் ஆனாலும் எல்லோருடைய ஆரோக்கியத்திற்காக இந்த சூழ்நிலையை மனமார மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு எளிய உணவை உட்கொண்டு எல்லோருடைய நன்மைக்காக மனமாற பிரார்த்திப்போமாக தனிமை எளிய உணவு உயர்ந்த ஆழ்ந்த சிந்தனை இறைவனை இறைவனைச் சார்ந்திருத்தல் அறிவுபூர்வமாக சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளுதல் இத்தகைய தன்மையோடு நாம் இருப்போமா भारत सहोसी ரிஷஸ்வார சகோசி சோ மயி आभरणं அறிவின் ஆபரணம் आभरणं கான அறிவுக்கு அணிகலன் பொறுமை வருங்காலத்தை குறித்து எள்ளளவும் கவலைப்படாமல் இருப்பவுமாக நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியோடு சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு பொறுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருப்போமாக स्वस्ति शाति पूर्ण मंगल सर्वे सुखिन सरामयाद्रा पश्य மா கஷித் துபாத் அசோ மா சய தமசோமா ஜோதிர் மருத்துோர்மாயோ सुखिनो भवन्तु shant shant ிா ஹரி ஓ ஆகிருநாஸ்மீ ஜ